நட்டின அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் ஹரி நான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக அறிஞர்களின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையில் இன்று கவிஞர் செல்லியின் ரசாயன மோகம் என்னும் தலைப்பில் உள்ள ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிர வந்துள்ளேன் இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் ஆங்கில இலக்கிய உலகத்தில் புலவர் செல்லியை அறியாதோர் எவருமில்லை நமது பாரதியாருக்கு மிகவும் பிடித்த ஆங்கில கவிஞர் பாரதியார் தன்னை ஷெல்லிதாசன் என்ற புனை பெயருடன் அழைத்ததுண்டு அப்படி புகழ்பெற்ற ஷெல்லிக்கு ரசாயன பாடம் என்றால் ரொம்ப பிடிக்கும் காரணம் அவரது துவக்கப்பள்ளி ஆசிரியரே அவர் ஷெல்லியின் அடிமனத்தில் வேதியியல் காதலை விதைத்து விட்டு போய்விட்டார் ரசாயன பாடம் படிக்க அனுமதி கிடைக்கவில்லை ஆகவே ஹாஸ்டல் அறையிலேயே சோதனைகளை செய்ய துவங்கினார் ஒரு நாள் அந்த புறமாக சோதனை கிரவுண்டுக்கு வந்த ஆசிரியருக்கு அறையில் விதோதமான சப்தங்களை கேட்டு உள்ளே எட்டி பார்த்தார் அறை முழுவதும் புகை மண்டலம் நிலவு போல் காட்சி தந்தார் ஏ என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சத்தம் போட்டார் சார் நான் எழுப்பிக் கொண்டிருக்கிறேன் என்றார் செல்லி ஆசிரியர்கோ மகா கோபம் ஏதோ ஒரு கருவியில் கை வைத்தார் அடித்ததே ஒரு ஷாக் அம்மாடியோ என்று அலையின்றார் அந்த ட்யூட்டர் பெயர் ட்யூட்டர் பதல் நன்றி